ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்காந்தபுராணத்திலிருந்து வைசாக மாசமகாத்மியத்தை விரிவாகப் பார்த்து அதிலே சொல்லப்படுறதான இந்த காமியபருஷோற்சர்ஜனம் என்கிற ஒரு கர்மாவினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரும் இந்த காமிய விருஷோற்சர்ஜனம் என்கிறதை போதாயனர் என்கிற மகர்ஷி விரிவாக காண்பிச்சிருக்க இந்த காமிய விருஷோற்சர்ஜனம் என்கிறத கட்டாயம் செய்யணும் குழந்தை முக்கியமாக சந்ததிகள் குழந்தைகள் இல்லாதவர்கள் பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் கல்யாணமாகாமல் உள்ள ஸ்திரீகள் இவர்கள் கட்டாயம் செய்யணும் இந்த காமிய விஷோற்சர்ஜனத்து நல்ல புண்ணியமான கஷேத்திரங்களுக்கு போய் புண்ணிய நதிகள் இருக்கக்கூடியதான தீரங்களுக்கு போய் அங்கு உள்ளவர் வாத்தியார்கள்ட்டே சொன்னால் அவர்களுக்கு தெரியும் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணணும் கட்டாயம் இதை செய்துவிட்டால் இதனால் வரக்கூடியதான பலன் அளவிட முடியாதுன்னு மகரிஷிகள் காண்பிச்சிருக்க போதாயனர் என்கிறவர் சொல்கிற பொழுது திரியகோனிகதான் ஜாத்தியந்தரே வர்த்தமானான் துஷ்கிருதை ருபருத்தான் தசபூர்வான் தசாபரான் ஜாத்தீன் ஆத்மானருஷான் புனாத்தீ நனராவர்த்தே அதாவது ஏதோ ஒரு சில பாபகர்மாக்களினாலே நரக்கத்தை அடைந்த அல்லது வர்ணசாங்கரியெல்லாம் ஏற்பட்டு இந்த மனு மனுஷன்மாவை வீணாக செய்து கொண்ட செய்யக்கூடாத பாப்பங்களை செய்த முன்னாடி பத்து தலைமுறையில் உள்ள பித்திருக்கள் அத்தனை பேரையும் உத்தேசிச்சு மேலும் இப்போ இப்போது கூடியதான சந்ததிகள் இல்லாத வாரிசுகள் இல்லாத ஜாதிகள் பங்காளிகள் இவர்களையும் உத்தேசிச்சு தன்னையும் உத்தேசிச்சு இந்த காமிய விருஷோச்சர்ஜனத்தை யார் செய்கிறானோ அவன் நச புனராவர்த்ததே திரும்ப இந்த மீண்டும் இந்த உலகத்தில் வந்து பிறந்து துக்கங்களை அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு போதாயனர் என்கிற மகரிஷி காண்பிக்கிறார் இப்படி ஒரு உயர்வாக சொல்லப்பட்ட இந்த காமிய விருஷோச்சர்ஜனத்தை செய்யக்கூடியதான காலம் இந்த வைசாக மாசம் அல்லது கார்த்திக மாசம் இந்த இரண்டு மாதங்கள்தான் தான் இந்த காமிய புருஷோதர்ஜனத்திற்கு எடுத்திருக்கா இந்த காலங்களில் கட்டாயம் செய்துக்கொள் உத்தராயணத்துல ஒரு காலம் தக்ஷிணாயணத்துல ஒரு காலம்னு இரண்டு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை முன்னாடியே முயற்சி பண்ணியே சொல்லி வச்சு ஒரு காலை கெடேரின்னு இரண்டு வாங்கி அவைகளுக்கு பூஜை செய்து நான்கு திக்குகளிலேயும் பலியெல்லாம் போடணும் மந்திரங்கள் சொல்லி நான்கு திக்குகள்லேயும் பலி போட்டு தேவதைகளுடைய கடன் தீர்றத்துக்காக ஹோமங்கள் பண்ணி ரிஷிகளுடைய கடன் தீர்றத்துக்காக நிறைய மந்திர ஜபங்கள் பண்ணி பித்திருக்களுடைய கடன் தீர்றத்துக்காக அந்த காளையனுடைய கொழம்பு பக்கத்தில் பிண்டப்பிரதானம் பண்ணணும் அந்த காளையனுடைய கொழம்பு கீழே விழற இடத்துல இந்த பிண்டப்பிரதானம் கிட்டத்தட்ட நாற்பது பிண்டப்பிரதானம் வரும் அந்த பிண்டப்பிரதானங்களை செய்து நம்முடைய பித்திருக்கள் நம் ஞாதிகள் பங்காளிகள் அவர்களுடைய பித்திருக்கள் நம் வீட்டில் நமக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து வேலை செய்த வேலையாட்கள் நம் வீட்டிற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்த நம் ஊர்காரர்கள் அப்படி பித்திருக்களாக யார் இருக்காலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் அதில் பிண்டப்பிரதானம் வரும் அந்த பிண்டப்பிரதானங்கள் அனைத்தையும் செய்து பிறகு அந்த பிண்டத்தை பூரா ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த கன்று குட்டுக்கே வைக்கணும் சாப்பிட்றதுக்கு அப்படி வச்சு அதனுடைய வாலில் எள்ளு கலந்து தர்ப்பணம் பண்ணணும் அத்தனை பேருக்கும் தர்ப்பணம் பண்ணணும் மகாலய சிராதம் மாதிரி மூன்று மடங்கு வரும் அங்கு தர்ப்பணம் அவ்வளவு தர்ப்பணத்தையும் செய்து பிறகு அந்த காளையையும் கெடேரியையும் பக்கத்தில் உள்ள கோஷாலையில் கொண்டு போய் விட்டு ஒரு வருஷத்துக்கு பராமரிப்பு பணம் கொடுத்தோம் கோஷாலையில விசர்ஜனம் பண்ணணும் அல்லது கோவில்கள்ல கொண்டு போய் விடலாம் இப்போ கோவில்கள் எல்லாம் அதை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டு கோவில்களில் விடணும் ஏன்னா இந்த நாளில் கோவில்கள்ல இருக்கக்கூடியதான மாடுகளும் வேறு வழியில் போயிடுறது அப்படி போகக்கூடாது அல்லது கோஷாலைகளில் கொண்டு போய் விடணும் கொண்டு போய் விட்டு அவர்களுக்கு பராமரிப்பிற்குன்னு பணம் கொடுத்தோ அப்படி உற்சனம் பண்ணணும் அப்படி செய்துவிட்டால் நம்முடைய பித்தர்கள் யாரு நரகத்தை அடைஞ்சிருந்தாலும் உத்தமமான லோகத்தை அடையிற தானும் அதிலிருந்து தப்பிக்கப்படலாம் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்கிற இந்த துக்கமானது விடப்பட்டு போகணும் அப்படின்னு நசப்புனராவர்த்ததே அப்படின்னு போதாயனர் சொல்கிறார் நசப்புனராவர்த்ததேன்னு உபநிஷத் வாக்கியம் அது திரும்பவும் இங்கு வந்து பிறக்க மாட்டான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி உத்தமமான பிரம்மலோகத்தை கொடுக்கறது நமக்கு மாத்திரமில்லை நம்ம நம்முடைய பித்திருக்கள் ஜாதிகள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உத்தமமான லோகங்களை கொடுக்கறது அப்படிங்கிற இந்த ஒரு காமிய வருஷோசர்ஜனம் என்கிற கர்மாவனுடைய உயர்வை காண்பிச்சிருக்கார் வியாசாச்சாரியார் அந்த காமிய வருஷோசர்ஜனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நாந்திகள்லாம் உண்டு அப்படி சொல்லியிருக்க சொர்க்காமோர்கே நாந்தி முக ஸ்ராத்தம் குறியாத் தது அந்நியஸ்து ந குறியாத் பிரேதமோச்சகா ஏன்னா இது காமியமாக செய்யறதுனாலே நாந்தீஸ்ராத்தம் செய்துக்கணும் அப்படி ஒரு புண்ணிய நதியிலே சொல்லி ஸ்நானம் செய்து கொண்டு தன்னை சுத்தி பிறகு சர்வப்பிராய்ச்சித்தம்னு இருக்கு சர்வப்பிராய்ச்சித்தம்னா நாம் தினப்படி செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் விட்டு போனதுனாலே ஒரு தோஷமானது வருது அது அந்த விட விடப்பட்டு போனவைகளுக்கெல்லாம் செய்யக்கூடியது சர்வப்பிராய சித்தம்னு அதை செய்துக்கணும் முதல் நாளைக்கு அதெல்லாம் செய்து தன்னை சுத்தி செய்து கொண்டோ பிறகு மறுநாளைக்கு நந்தீஸ்ராத்தம் செய்து இந்த காமிய விருஷோச்சர்ஜனத்தை செய்துக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் காண்பிச்சுருக்கேன் அப்படி இந்த காமிய விருஷோச்சர்ஜனத்தை செய்து நாமும் விடுபடனும் இந்த துக்கத்திலிருந்து நம்முடைய புத்தக்களும் விடுபடணும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமலே இருந்துட்டாலோ அல்லது தெரிந்தும் செய்யாமல் இருந்தாலோ நம்மையை விட முட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு நமக்கு வியாசாச்சாரியால் சொல்கிறார் அப்படி இதை தெரிஞ்சு கொண்டு நாம் இதை செய்துவிடணும் அவர்கள் செய்வா இவர்கள் செய்வான்னு இருந்து ஏமாந்து போயிடப்படாது கட்டாயம் செய்யணும் மேலும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்ன நமக்கு நிறையா குழந்தைகள் இருக்குது பின்வாரிசு இருக்கு பேரன்கள் இருக்கா எல்லாம் இருக்கா இருந்தாலும் கடைசி காலத்துக்குன்னு ஒருவரை நியமிச்சுடணும் அதுதான் புத்திசாலித்தம் நாம் காலமானால் நம்ம நமக்கு கர்மா செய்ய வேண்டியவன் அப்படின்னு ஒருவரை நியமித்து இந்த நாளில் புத்திரனிடத்திலேயே அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும் மகன் இருக்கான்னு புத்திரன்னு இருக்கான் காலமாயிட்டால் அவன் செய்துவிடுவான்னு நம்ப முடியல இந்த நாளில் ஏன்னால் அவன் செய்ய முடியாமல் எங்கேயோ போய் உட்காந்துருக்கான் புத்திரனே இந்த நாளில் செய்யறது இல்லைங்கிற நிலைக்கு வந்தாச்சு புத்திரன்கிட்டையே நாம் சொல்லி வைக்கணும் அப்பா நாம் போயிட்டால் நீ செய்யணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடியதான காலத்தில் புத்திரன் இல்லைன்னா நாம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும் யாரையாவது ஒருவரை நியமிச்சிடணும் மனைவிக்கு கணவன் இருக்கார் கணவனுக்கு மனைவி இருக்கான்னு அப்படி அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படி செய்யப்பட்டு ஏமாந்து போயிடக்கூடாது ஆகையினாலே யாரையாவது ஒருவரையை நியமித்து வாத்தியாரிடத்தையும் சொல்லணும் அது வாத்தியாரிடத்திலேயும் சொல்லி வச்சு சொந்தங்கள் நாலு பேர்கள்ட்ட சொல்லி வச்சு காலமானால் நீங்கள் அனைவருமாக இருந்து இது செய்து முடிச்சுருங்க சொல்லணும் இருக்கிற வரையிலும் இருக்கோம் பிறகு என்ன அப்படின்னு அலட்சியமாக இருந்தால் அதிலே தான் நாம் அனைவரும் ஏமாந்து போகிறோம் நமக்கும் சத்கதி கிடைக்கல அந்த குடும்பமே பட்டு போய்டுறது அப்படி போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மகரிஷிகள் நமக்கு தர்மசாஸ்திரம்னு வச்சு புராணங்கள்னு வச்சு இவைகள் மூலமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்கா இந்த நாளில் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது காரணம் இந்த பித்திருக்களுடைய சாபம் பித்தர்க்களுடைய தோஷமும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் மனதில் வச்சுக்கணும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்